ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் எதை பற்றிய அறிவு என்பது அடுத்த கேள்வி இந்த உலகத்தை பற்றிய அறிவு அல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற கருத்துக்களை பற்றிய அறிவு என்று ஒருவாறு சொல்லலாம் வேதம் என்றால் அறிவு என்று பார்க்கிறோம் இது மிக நுணுக்கமானது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனுள்ள சிறந்த விஷயங்களை அறிவுறுத்துவதுதான் வேதங்கள் வேதம் என்பது வித் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது எதைப்பற்றிய அறிவு என்றால் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுப்பதற்கான அறிவு என்றும் பொருள் கொள்ளலாம் வேதத்திற்கு இலக்கணம் வகுத்த பெரியோர்கள் பல்வேறு கோணங்களிலே வேதத்தை பற்றிய லட்சணங்களை சொல்கிறார்கள் பிரத்யேண அனுமித்யாவா எஸ்தூபாயோ ந ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்திற்கு ஏன் வேதம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் பிரத்யேன பிரத்யக்ஷமாகவோ அனுமித்யாவா அனுமானமாகவோ அதாவது நேரடியாக இந்திரியங்களால் கண் காது மூக்கு நாக்கு தோல் இவைகளால் அறிந்து கொள்ள முடியாது என்றும் நாம் சில சமயம் சில விதமாக அறிவை பெறுகிறோம் நம் உள்ளத்திலே அறிவு எப்படி ஏற்படுகிறது என்பதை நம்முடைய பெரியோர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் கண்கள் வாயிலாக நிறத்தை அறிகிறோம் காதுகள் வாயிலாக ஒலியை அறிகிறோம் மூக்கின் வாயிலாக மனத்தை அறிகிறோம் நாக்கின் வாயிலாக சுவையை அறிகிறோம் தோலின் வாயிலாக தொடு உணர்ச்சி அதாவது ஸ்பர்ஷத்தை அறிகிறோம் இவ்வாறு ஐம்பொறிகள் வாயிலாக ஐம்புலன்கள் புலப்படுகின்றன மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐம்பொறிகளால் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்கின்ற ஐம்பலன்கள் நுகரப்படுகின்றன புலன்கள் அறிந்து கொள்ளப்படுகின்றன எனவே புலனறிவு என்றும் இதை சொல்லுவோம் வேதங்களில் கூறப்பட்டவைகள் புலனறிவுக்கு உட்பட்டவைகள் அல்ல எது புலனறிவுக்கு உட்படுகிறதோ அதை கொண்டுதான் அது இல்லாத இடத்திலே ஒருவாறு அதனை ஊகிக்க முடியும் மலையிலே புகை தெரிகிறது என்றால் அங்கே நெருப்பு இருக்கிறது என்கின்ற அறிவை நாம் பெறுகிறோம் புகையை பற்றிய அறிவு கண் காட்டுகிறது கண்வாயிலாக அறிகிறோம் நெருப்பை கண் காட்டுவதில்லை என்றாலும் எங்கெங்கு புகை இருக்கிறதோ அங்கங்கு நெருப்பு இருக்கும் என்கின்ற ஒரு யுக்தியின்படி நியாயத்தின்படி நெருப்பை பற்றிய அறிவை பெறுகிறோம் அதுபோல நாம் ஊகித்தும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நாம் ஊகித்தும் தெரிந்து கொள்ள முடியாது எனவே பிரத்யத்தினாலும் அனுமானத்தினாலும் எந்த ஒரு விஷயத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த விஷயத்தை பற்றிய கருத்துக்களை நமக்கு உபதேசிக்கின்ற நூல்களுக்குத்தான் அறிவு நூல்களுக்குத்தான் வேதம் என்று பெயர் வேதத்தை பற்றிய அறிவை மீண்டும் ஆழ்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்